3, 2, 1 கிட்டத்தட்ட நூத்தி பத்து கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல எழுபது சதவீதத்துக்கு மேல இருக்கிற பாப்புலேஷன் நாற்பது வயசுக்குள்ள இருக்கும்போது மத்திய அமைச்சரவையில் இருக்கிற சராசரி அமைச்சரோட வயசு அம்பத்தி மூணு மினிஸ்ட்ரியில் இருக்கிற சராசரி அமைச்சரோட வயசு அறுபத்தி மூணு இளைஞர்கள் எல்லா துறையிலும் சாதிக்கும் போது அரசியல மட்டும் ஒதுங்கிருக்கோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசணும் அரசியல் வரத்துக்கு பணம் வேணும் வந்தா ஏதாவது பண்ணிருவாங்களோங்கிற பயமா இருக்கு எனக்கு ஏன் சார் அப்படிங்கிற சமூக அக்கறையின்மை இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் தான் எங்களை அரசியலுக்கு வரவிடாம தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனா இந்த காரணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பே அடிப்படை அரசியல் தெரியாதுதான் அப்படிங்கிற கருத்தை இயக்குநர் தங்கர் பச்சன் பதிவுக்கப்பட்டாலும் ஒரு மரம் ஒரு அரசியல் போட்டு ஒரு இளமையான இந்திய அரசியல் உருவாக இருப்போம் இனி ஒரு விதி செய்வோம் இதுதான் நான்